வணக்கம் நச்சினையின் ஆயிரத்தி நானூற்றி ஜூன் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி மாதம் பனிரெண்டாம் நாள் வியாழக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஹேமா ஸ்ரீதர் தமிழக செய்திகள் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் கணினி ஆசிரியர் நியமனத்திற்கான தேர்வுகளை ரத்து செய்யக்கோரிய மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழக காவல்துறையின் அடுத்த டிஜிபியாக ஜே திரிபாதி நியமிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தில் சிபிஐ தாக்கல் செய்த முதல் தகவல் அறிக்கையில் ஒரு போலீசார் பெயர் கூட இடம்பெறாததை சுட்டிக்காட்டி தனது அதிருப்தியை ஆவேசத்துடன் வெளிப்படுத்தினார் திமுக எம் கனிமொழி இருபத்தி மூன்று ஆண்டுகளாக வசித்து வரும் கிண்டி தொழிலாளர் குடியிருப்பு ஆக்கிரமிக்கப்பட்டது என திமுக எம்எல்ஏ மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் புகழ்பெற்ற மோட்டார் சைக்கிள் உற்பத்தி நிறுவனமான ராயல் என்பீல்டு சென்னையில் உள்ள அனைத்து சர்வீஸ் மையங்களிலும் நேற்று முதல் டிரைவாஷ் முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது புதுக்கோட்டை மாவட்டத்தில் ராஜலட்சுமி என்ற இளம் பெண் தனி ஒரு நபராக ஒரு ஏக்கர் நிலத்தில் நெற்பயிர்களை நடவு செய்து சாதனை படைத்துள்ளார் சிறுவர்கள் வாகனம் ஓட்டினால் பெற்றோர்களுக்கு ரூபாய் இருபத்தைந்தாயிரம் அபராதமும் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் அளிக்கும் வகையில் மசோதா ஒன்றை மத்திய சட்டத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தாக்கல் செய்தார் டெல்லியில் பிரதமர் மோடியுடன் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ சந்தித்து பேசினார் இவர் இந்தியாவில் மூன்று நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் பாலக்கோட் தாக்குதல் வியூகத்தை வகுத்த சமந்த் கோயல் ரா உளவு பிரிவு தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் பொதுத்துறை விமான நிறுவனமான இந்தியாவில் ஒப்பந்த கால அடிப்படையில் நிரப்பப்பட உள்ள பைலட் மற்றும் கோபைலட் பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது புல்வாமா தாக்குதலுக்கு காரணம் உளவுத்துறையின் தோல்வி அல்ல என மத்திய உள்துறை அமைச்சகம் பதிலளித்துள்ளது சென்னை பெங்களூரு இடையே தனியார் ரயில் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் இந்த வழிபாதைதான் தனியார் ரயில் இயங்கும் முதல் ரயில் பாதையாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது அயலாட்டுச் செய்திகள் ஜி டுவெண்டி மாநாடுகளின் கூட்டமைப்பின்போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை பிரதமர் மோடி சந்திக்க உள்ளார் வடகொரிய அதிபர் கிம்சாங் உன்னின் தங்கைக்கு அந்த நாட்டின் இரண்டாவது அதிகாரம் கொண்ட பதவி கொடுக்கப்பட்டுள்ளதாக தென்கொரிய உளவுத்துறை கண்டறிந்து தெரிவித்துள்ளது டென்னிஸ் பந்துகளை போட்டு வைப்பதற்காக பதினேழாம் நூற்றாண்டைச் சேர்ந்த வெண்கலக்கெண்ணம் ஒன்று இந்திய மதிப்பில் முப்பத்தி கோடி ரூபாய்க்கு சுவிட்சர்லாந்து நாட்டில் ஏலம் போனது வணிகச் செய்திகள் இரண்டாயிரத்தி இருபதாம் நிதியாண்டுக்கான வருமான வரி தாக்கல் செய்ய கடைசி நாளாக ஜூலை முப்பத்தி தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த பத்து நாட்களாக ஏறுமுகத்தில் இருந்த தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை கணிசமான அளவு குறைந்துள்ளது தங்கத்தின் விலை சபரனுக்கு ரூபாய் குறைந்து ரூபாய் இருபத்தி ஆறாயிரத்தி எண்பத்தி எட்டுக்கு விற்பனை செய்யப்படுகிறது ரிலையன்ஸ் ஜியோ 600 ரூபாயில் இன்டர்நெட் லேண்ட் டிவி செட் பாக்ஸ் சேவையை மொத்தமாக வழங்க உள்ளது விளையாட்டுச் செய்திகள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகளில் இதுவரை நடப்பு சாம்பியனான ஆஸ்திரேலியா மட்டுமே அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது இங்கிலாந்து அணிக்கு எந்த பயமு இல்லை அடுத்தடுத்த போட்டிகளில் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு செல்வோம் என்று இங்கிலாந்து கேப்டன் மார்கன் தெரிவித்துள்ளார் எங்கள் விளையாட்டின் மீது விமர்சனம் செய்யுங்கள் ஆனால் அத்துமீறி தனிப்பட்ட முறையில் தாக்காதீர்கள் என்று பாகிஸ்தான் கேப்டன் சர்பிராஸ் அஹமட் அஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி இரண்டாம் தற்போது வரையிலான உலகக்கோப்பை ஆட்டங்களில் இங்கிலாந்துக்கு எதிரான தொடர் வெற்றி சாதனையை ஆஸ்திரேலியா தக்கவைத்துக் கொண்டுள்ளது மழையால் மட்டுமே சென்னையை காப்பாற்ற முடியும் என பிரபல ஹாலிவுட் நடிகரும் டைட்டானிக் படத்தின் ஹீரோவுமான லியோனோடா டிகாப்ரியோ தெரிவித்துள்ளார் ராட்சசி படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பில் நடிகை ஜோதிகா அரசு பள்ளி எப்படி இயங்க வேண்டும் என்பது பற்றிய படங்கள் இன்னும் நிறைய வரவேண்டும் என்று நினைக்கிறேன் என்று கூறியுள்ளார் சிவகார்த்திகேயனின் பதினேழாவது படத்தை விக்னேஷ் சிவன் இயக்குகிறார் இந்த படத்தை லைகா நிறுவனம் தயாரிக்க உள்ளது இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்